ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூன்று அபு ஹுரேரில் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புறம் என்றால் என்ன என்பதை அறிவீர்களா என நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு அல்லாகவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என நபி தோழர்கள் கூறினர் உன் சகோதரரை பற்றி அவர் வெறுக்கும் விஷயத்தை நீர் பேசுவதாகும் என்று நபி சொல்லாஹும் அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் கூறியது என் என்ன அவரை புறம் பேசிவிட்டீர் நீர் பேசியது அவரிடம் இல்லை என்றால் அவரை பற்றி நீர் இட்டு கட்டியவராவீர் என்று நபிசல்லம் லாகு அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து எட்டு ஒன்பது